ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் உபாக்ரமாங்கிற தலைப்பில் இந்த உபாக்ரம்மா அவனுடைய முக்கியத்துவத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் இந்த உபாக்ரமாங்கிறது எதற்காக செய்துக்கணும் அப்படின்னா அதற்கு மகரிஷிகள் தர்மசாஸ்திரத்தில் பலன்கள் சொல்லியிருக்கா பிரத்யப்தம் எதுபாக்கர்ம சோற்சர்க்கம் விதிவத் விஜயி கிரியத்தே சந்தசாந்தேன புனராபியாயனம் பரம் நாம் சொல்லக்கூடியதான வேதமந்திரங்கள் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்களில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் புதுப்பிக்கப்படுறது இந்த உபாகர்மாவனாலே மந்திரங்கள் சொல்ல சொல்ல நமக்கு அந்த மந்திரம் சொல்லக்கூடியதான வீரியமானது குறையிறது மந்திரங்களுக்கு வீரியம் குறையாது சொல்லக்கூடியதான நமக்கு வீரியம் குறையிறது அப்படி குறையும் பொழுது நாம் ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு காரியத்தை செய்தால் அந்த பலமானது நமக்கு குறைச்சலாக கிடைக்கிறது அப்போ அது முழுமையாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உபாகர்மாங்கிறத சரியான முறையில் செய்துக்கணும் அயாத்தயாமே சந்தோபி யற்கர்ம கரியதே ரிஜய்ஹி கிரீடமான தத்தேஷாம் சித்திகாரணம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது யாத்தயாமனம்னா பழதாக பழசா பழசாக போய்டுறது அதை புதுப்பிக்கிறது தான் இந்த உபாக்கர்மாங்கிறது அதை சரியான முறையில் செய்துண்டால் புதுப்பிக்கப்படுறது நம்ம கிட்டே உள்ள காயத்ரி மந்திரத்திலிருந்து ஆரம்பித்து அத்தனை மந்திரங்களும் அப்படி புதுப்பிக்கப்பட்டதானால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் முழுமையான பலனை நமக்கு கொடுக்கறது நாம் ஒரு ஸ்ராத்தம் பண்ணுறோம் அல்லது ஏதாவது விசேஷமாக ஹோமங்கள் பண்ணுறோம் சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம் ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா அவைகள்லாம் முழுமையான பலனை நமக்கு கொடுக்கணும் அது முழுமையாக பலனை எப்போ கொடுக்கும் அப்படின்னா இந்த உபாக்கிரமாங்கிறத சரியான முறையில் செய்துண்டால்தான் கொடுக்கும் இல்லைன்னா அது பழசு ஒரு ரிப்பேரான காரை வச்சுன்னு பிரயாணம் பண்ணுற மாதிரி அது ஒரு காரில் பிரேக்கே இல்லை நாம் அந்த காரில் வேகமாக போனால் என்ன ஆகும் எங்கேயாவது போய் அடித்து கீழே விழ வேண்டிதான் அது மாதிரி அதை புதுப்பிக்கணும் அப்பப்போ நாம் வேதத்தை புதுப்பிக்கிறதான கர்மாதான் இந்த உபாக்கர்மாங்கிறது அதை எப்போது செய்துக்கணும் அப்படின்னா மாத்தியான் காலத்தில் பண்ணிக்கணும் அதற்கு காலம் மாத்தியான் காலம்தான் மாத்தியான் காலம்னா பத்தரை மணிக்கு மேலே சுமாராக காலம்பரம் பத்தரை மணிக்கு மேலே தான் செய்துக்கணும் இந்த உபாகரமாவை கால வேளையிலையே செய்துக்கப்படாது இப்போது நாம் உத்தியோகத்தை முக்கியமாக வச்சுட்டு நாம் இதை காலம்பரியே செய்துட்டு போயிடுறோம் அப்படி செய்யக்கூடாது அதற்கு தான் நமக்கு லீவெல்லாம் வச்சுருக்கேன் உத்தியோகத்தில் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் லீவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுக்குற எதுக்கு அப்படின்னா அப்படியே அங்கங்கே பிக்னிக்காக போகிறதுக்காக அவ லீவு கொடுக்கல அதை நாம் புரிஞ்சுக்கணும் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களுக்காகத்தான் லீவு வச்சுருக்க சிராவணத்து அன்னைக்கு லீவு போடணும் அதனால் தவறு இல்லை உபாகர்மா அன்றைக்கி லீவு போட்டுட்டும் அன்றைக்கி மாத்தியான் காலம் வரைக்கும் இருக்கணும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் ஒன்றும் முடியலைன்னா பாலாவது சாப்பிட்டுட்டும் இருக்கணும் அப்படி இருந்து பத்தரை மணிக்கு மேலே ஸ்நானம் பண்ணிவிட்டு மாத்தியான்கம் பண்ணணும் சந் காலம்பரை சந்தியாவந்தனத்தை பன்னெண்டு காமோகா ரிஷி ஜபம்னு இருக்குது அதாவது இது எப்படி நமக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கான்னா இது ஒரு விரதம் இது வேத விரதத்தில் இது ஒரு விரதம் உ உபாகரமாக உற்சர்ஜனம்னு ரெண்டு இருக்குது உற்சர்ஜனமுங்கிறது பூர்த்தி பண்ணுறது விரதத்தை முடிக்கிறது ஆறு மாதம் இந்த விரதங்கிறது ஆவணி மாதம் பௌர்ணமியில் எடுத்துக்கணும் தை மாதம் பௌர்ணமியில் பூர்த்தி பண்ணணும் தைஷ்யாம் பூர்ணிமாயம் அந்த புஷ்ய மாத பௌர்ணமியில் இதை முடிக்கணும் இந்த விரதத்தை அப்படி புஷ்ய மாதம் பூர்ணிமையில் முடிக்க முடியல முடிக்கலை அப்படின்னா அப்போ என்ன இந்த விரதத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம் போ முன்னாடி எடுத்துட்ட விரதத்தை முடிக்கணும் அதுக்கு தான் காமோ காரிஷி ஜப்பம்னு வச்சுருக்கா காமோகாரிஷி ஜப்பம்னு அதை செய்துக்கணும் காலம்புரம் அதை செய்துண்டால் நாம் போன வருஷம் எடுத்துட்ட விரதம் பூர்த்தி ஆகிறது பிறகு மாத்தியான் காலம் வந்த பிறகு மகாசங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும் யஜ்னோபவீத உதாரணம்னு புதுசாக பூனல் மாற்றிக்கிறது பிறகு காண்டரிஷி தர்ப்பணம் காண்டரிஷி பூஜை காண்டரிஷி ஹோமம் இவைகள்லாம் செய்துக்கணும் செய்துண்டு பிறகு அந்த வேத மந்திரத்தை எடுத்துக்கணும் புதுசாக அதுக்கு அத் ஆரம்பம்னு பேர் புதுசாக வேத மந்திரங்களை ஸ்வீகரணம் பண்ணிக்கிறது ஒரு குரு மூலமாக அந்த மந்திரத்தை ஸ்வீகரணம் பண்ணிண்டா அதுக்கப்புறம் நமக்கு மந்திரங்கள்லாம் புதுப்பிக்கப்படுறது அப்படி அங்கே அத்தியன ஆரம்பம்னு சொல்லுவாள் இந்த வேதம் நான்கு வேதங்களுடைய ஆரம்ப மந்திரங்கள் ஆறு அங்கங்களுடைய ஆரம்ப மந்திரங்கள் இந்த பதினான்கு வித்தியைகள்னு நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் அங்காணி வேதா சத்வாரா மீமாம்சான் நியாயவிஸ்தரகா புராணம் தர்மசாஸ்திர வித்யாஹேதா சதுர்தசா அப்படின்னு ஆறு அங்கங்கள் நான்கு வேதங்கள் மீமாசா நியாயம் புராணங்கள் தர்மசாஸ்திரம் இந்த பதினான்கும் அன்றைக்கி நாம் எடுத்துக்கிறோம் அந்த குரு மூலமாக இந்த பதினான்கு வித்தியைகளும் ஆரம்பிக்கிறதான மந்திரங்களை அன்றைக்கி எடுத்து வைப்பார் அன்றைக்கி அதை எடுத்துக்கிறோம் இந்த பதினாலும் நாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் அதற்கப்புறம் நாம் அந்த மந்திரங்களை படிக்கணும் படித்த மந்திரங்களை வச்சுருந்து நாம் நம்முடைய செய்யணும் இதில் முக்கியமாக என்னென்னா நமக்கு இது மாதிரி கர்மாக்களை நமக்கு வகுத்து கொடுத்தவர்கள் நம்முடைய ரிஷிகள் அந்த ரிஷிகளுக்கு தான் அன்றைய தினத்திலே நாம் பூஜை பண்ணுறோம் நன்றி செலுத்துகிறோம் அவாளுக்கு அந்த ரிஷிகள்லாம் நமக்கு தர்மசாஸ்திரம்னு வகுத்து கொடுக்கலைன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது அந்த ரிஷிகள் தான் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அந்த ரிஷிகளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி தான் இந்த உபாகரமாங்கிறத அதை கட்டாயம் செய்யணும் அந்த ரிஷி பூஜையும் முக்கியம் அந்த காண்டரிஷி தர்ப்பணமும் முக்கியம் காண்டரிஷி ஹோமமும் முக்கியம் இது மூனையும் விடாமல் செய்யணும் நாம் நம்முடைய வீட்டிலேயே நாமே செய்துக்கிறதுங்கிறது கூடாது உபாகரமாவில அது எப்படி அந்த வழக்கம் வந்ததுங்கிறது தெரியல டிரைவர் இல்லாமல் வண்டியில் போகிற மாதிரி இது டிரைவர் இல்லாமல் நாம் எப்படி வண்டியில் போக முடியும் இன்னும் யாராவது ஒருத்தரை வண்டி ஓட்டி தானே நாம் போகணும் அது மாதிரி ஒரு வாத்தியார் ஒரு ஆச்சாரியன்னு ஒருத்தரை வச்சுட்டு தான் நாம் அதை செய்ய முடியும் அதை செய்யணும் அதனால் ஒரு வாத்தியாரை வச்சுட்டு அதை செய்யணும் அத மாத்தியான் காலத்தில் பண்ணணும் அன்றைய தினம் லீவு போட்டுட்டு வேறு எந்த ஞாபகமாக இல்லாமல் அதே ஞாபகமாக நாம் அதை செய்யணும் அதை செய்யறதுனால நாம் படித்த மந்திரங்கள் பூரா புதுப்பிக்கப்படுறது அந்த மந்திரங்கள் ரொம்ப நூறு பர்சன்ட் நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு தயாராக ஆயிடுறது அந்த மந்திரங்கள் அந் அதுக்கு அப்புறம் நாம் அந்த மந்திரங்களை வச்சுன்னு செய்யக்கூடிய கர்மாக்களில் ரொம்ப பலன்கள் ஜாஸ்தியாக வரும் அவ்வளோ முக்கியம் இந்த சிராவணம்னு சொல்லக்கூடியதான உபாக்கரமாக அது சரியான முறையில் பண்ணணும் செய்துக்கணும் அப்படி பண்ணிட்டு அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் ஆரம்பிச்சுண்டு அதற்கப்புறம் ஒரு மாத காலம் பிரதோஷ காலம்னு சாயங்காலம் வரும் அந்த சாயங்காலத்தில் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லாமல் இருக்கணும் அப்படிதானே புதுசாக ஒரு ஆயுதம் தயார் பண்ணினால் ரொம்ப ஜாஸ்தி அதை உபயோகப்படுத்தக்கூடாது முதல்ல இப்போ வண்டிக்கு அப்படி சொல்லுவாள் நாம் கார் வாங்கினா முதல்ல ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அறுபது எழுபதுக்குள்ளே தான் பிரயாணம் பண்ணணும் ரொம்ப வேகமாக போகக்கூடாது வண்டி வாங்கின புதுசில் கொ தான் போகணும் அந்த இன்ஜின் செட் ஆகணும் செட்டான பிறகு நாம் வேகமாக போகலாம்னு சொல்லுவாள் அதே தான் வேத மந்திரங்களை நாம் புதுப்பிச்சுருக்கோம் அப்போ முதல்ல அதுக்கு சில கட்டுப்பாடுகளோடு அதை பயன்படுத்தணும் அதற்குத்தான் அப்படி வச்சுருக்கா மாசம் பிரதோஷே நாதி ஜீதா அப்படின்னு ஒரு மாத காலம் பிரதோஷ காலங்களில் வேத மந்திரங்களை சொல்லப்படாது சொல்லாமல் இருந்து நான் வேத மந்திரங்களை சொல்கிறது காயத்ரி மந்திரங்களில் ஜபங்கள் ஜாஸ்தி பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் அப்படி நம்மகிட்ட உள்ள காயத்ரி மந்திரம் உட்பட அத்தனை மந்திரங்களும் புதுப்பிக்கப்படுறது இந்த உபாகர்மாவனால அது கட்டாயம் செய்துக்கணும் அந்த உபாகர்மாங்கிறத யார் செய்துக்கலையோ அப்போ ரிஷி சாபம் வருது செய்துக்காமல் இருக்கிறவனுக்கு ஒரு வாத்தியாரை வச்சுட்டு சரியான முறையில் இந்த உபாகர்மாவை செய்துக்கல்ல அவனுக்கு ரிஷி சாபம் வருது ரிஷிகளுடைய சாபம் என்ன வரும் அப்படின்னா போகும்பா உன்னோட என்னுடைய கோத்திரம் போகிறோம் உனக்கு அப்புறம் என்னுடைய கோத்திரம் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிடுவார் ரிஷிகள் ஆகைய அது மாதிரி ஷாபங்கள்னாலே தான் நம்முடைய அடுத்த சந்ததிகள் நம்முடைய கோத்திரத்தை சொல்ல முடியாமலே போயிடுறது அப்படி கோத்திரம் விட்டு போயிடும் அப்படி விட்டுப்போக விடப்படாது அதற்கு முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது இந்த உப்பாகரமாங்கிறது நம்முடைய குழந்தைகளையும் பக்கத்தில் வச்சுண்டு அதை முழுமையாக செய்யணும் அந்த உப்பாகரமாவை சரியான முறையில் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்